وَلَمْ يَكُنْ مِنَ الْمُشْرِكِينَ شَاكِرًا لِأَنْعَمَهُ اجْتَبَاهُ وَهَدَاهُ إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ وَقَالَ أَيْضًا إِنَّا أَعْطَيْنَاكَ الْكَوْثَرَ فَصَلِّ لِرَبِّكَ وَالْحَرِّ إِنَّ شَانِئَكَ هُوَ الْأَبْتَرُ صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم انا بقيه دعوه ابي ابراهيم او كما قال صلى الله عليه وسلم فرنيتم الله سبحانه وتعالى ورعنكم ورتاحهم صلاه وسلامه الى النبي محمد صلى الله عليه وسلم اورغل ميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுமணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய அடைந்து கொண்ட சகாபாக்கள் சபு சாபியங்கள் முஸ்லிம்கள் மோமியங்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக புனி ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே கரும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு அனுபவத்தினால எவைகள் எமது வாழ்க்கையை அடித்து நடக்குமாறே இருக்கிறானோ அப்படியான் நல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் நல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தகர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காவது ஜும்மாவுடைய கடுமை நிறைவேற்றதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் கனியமானவர்களே புனித மாதங்களில் இருக்கிறோம் அதிலும் விசேஷமாக துல் மாதத்தை நெருங்கி இருக்கிறோம் அன்பானவர்களே மிக முக்கியமான தலைப்புகளிலே படிப்பினைக்குரிய நிகழ்வுகளாக அல்லாஹ் பேசுகின்ற ஒரு இறை நேற்றர் அல்லாஹுடைய ஒரு தூதர் அவர்கள்தான் இப்ராஹிம் அலிஹலாம் கண்ணியமானவர்களே இப்ராஹிம் அலிஸ்வல்லாத்துடைய அந்த தியாகங்கள் அவர்களுடைய அல்லாவுக்கு கட்டுப்பாட்டு நடக்கின்ற தன்மை அவர்களை அல்லா சிறப்புப்படுத்தி இருக்கின்ற அமைப்பில் நம்மால் புரிய முடியும் நம்முடைய உண்மத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் முகமது சல்லா அலி சொல்லம் அவர்கள் கூட இப்ராஹிம் அலித்துடைய பரம்பரை இரண்டு பிரதானமான நபிமார்கள் ஒன்று இஸ்மாயில் அலி அடுத்தவர் இசாக் அலிசலாம் இசாக் அலி சலாத்துடைய பரம்பரை ஈசா வரைக்கும் வந்த நபிமார்கள் அந்த பரம்பரையிலே வந்தார்கள் இஸ்மாயில் அலிசவலாத்துடைய பரம்பரையிலே ஒரே ஒரு நபி இறுதி நபி முஹமது சல்லா அலி சொல்லம் அவர்கள் வந்தார்கள் நபி அவர்கள் நபித்துவம் இறுதி நபித்துவம் நபியவர்களுக்கு கிடைத்தது அந்த நபி இப்ராஹிம் அலிஸ்வலாத்துடைய பரம்பரையிலே வந்தது நபி அவர்கள் தன்னுடைய வாயாலே சொன்னார்கள் இப்ராஹிம் நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைத்துடைய துவாவுடைய பரக்கட் காபத்துள்ளாவை கட்டி முடித்தவுடன் கேட்ட துவாக்களில் ஒன்றுதான் ரசூலா என்னுடைய பரம்பரையிலே ஒரு ரசூலை அனுப்ப வேண்டும் அவருடைய வேதங்களை ஓதிக் காட்ட வேண்டும் மக்களுக்கு நல்ல விடயங்களை போதிக்க வேண்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அந்த துவாவை கபோல் செய்தது மஹி சொல்லுடைய விடயத்தில் கண்ணியமானவர்களே எனவே நமக்கும் இப்ராஹிம் அலி சொல்லாத்துக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்ந்து நம்முடைய தொழுகையோடு சம்பந்தப்படுகிறார்கள் நம்முடையோடு சம்பந்தப்படுகிறார்கள் நமக்கு அவர்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் ரஃபுல்மார்களை நபி அவர்கள் சந்தித்த அந்த பயணத்திலே இப்ராஹிம் அலி சலாத்தை சந்திக்கின்ற பொழுது நபியவர்கள் அடையாளம் சொன்னார்கள் அவர்கள் வயிற்று மாமூரில் சாய்ந்த வண்ணம் பைத்தல் மாமூர் என்றால் காபத்துல்லாவுக்கு நேராக இருக்கின்ற அந்த மலக்குமார்கள் சவால் செய்யக்கூடிய மலக்குமார்கள் உள்ளே நுழைந்து இபாதை செய்யக்கூடிய அல்லாவுடைய ஒரு புனித புனித ஸ்தலம் அதிலே சாய்ந்தவார பிராயமனை திறந்திருக்கிறார்கள் அவர்கள் என்னுடைய வாக்கு போன்ற அவருடைய வாக்கு அவருடைய பேச உங்களுடைய தோழர் நான் எனக்கு ஒப்பான முகப்பாவனை அவருடைய பரம்பரை சொன்னார்கள் அவர்களுக்கும் சலாம் உண்டாகட்டும் நமக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் சொல்லுங்கள் இந்த மெதுவான பூமி நல்ல மரம் சடிகொடிகள் முளைக்கின்ற நல்ல பூமி நல்ல மதுரமான நீர் உள்ள நிலம் அதிகமாக வெற்ற நிலங்கள் இருக்கின்றன மரம் செடிகொடிகள் இல்லாத வெறும் நிலங்கள் அதிகமாக சுவர்க்கத்தில் இருக்கின்றன அவர்கள் உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு சொல்லுங்கள் அந்த சுவர்க்கத்தின் நிலங்களிலே மரங்களை நாட்டிக்கொள்ளுமாறு அது என்ன மரம் சுபகான அல்ஹம்லா லாஇலாஹு அக்பர் இந்த ஒவ்வொரு அந்த நிலங்களில் சுவர்க்கத்தில் வறுமையான இடங்களிலே மரங்கள் நட்டப்படும் எனவே சலாம் சொல்லி அனுப்பியிருக்கார்கள் நமக்கு சில க்களை நபியருடன் சொல்லிக் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் அது சுவர்க்கத்துடைய மரம் என்று நன்மாதாய் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நெருங்கிய தொடர்புடைய இப்ராஹிம் அலிஸ்வலாத்துடைய வரலாறுகள் இந்த காலத்திலே ஞாபகப்படுத்தப்படுகின்றன வார்த்த அடை இராிம் அத்தலாம் ஓதிய வார்த்தைகள் வஜகின்ற வார்த்தைகளும் அவர்களுடைய வார்த்தையோடு சம்பந்தப்படுகிறது தொழுகை ஆரம்பிக்கிறோம் வஜ்ஜகத்திலே முடிக்கிறோம் அத்தஐயாத்திலே அத்த கூட இறுதி அத்த ஐயாத்தில் அந்த அவர் மீது குடும்பத்தின் மீது அருள் மாறி தெரிந்தது போன்று செய்தது போன்று நீ எங்களுடைய முகமது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நீ அருள் மாறி பொறிவாயாக அருளை பொலிவாயாக என்று நாம் துவா கேட்கிறோம் அவர்களுக்கு படக்கத்து செய்த மாதிரி இப்ராஹிம் அலேஸ்வரா அல்லா நாலாந்தேரம் தொழுகின்ற ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஐந்து நேர தொழுகைகளிலே ஒரு நாளைக்கு ஐந்து தடவை அந்த இப்ராஹிம் அமைச்சருடைய பெயர் உள்ள செலவாத்தை ஓதுகிறார் தொழுகையிலும் அவர்களுடைய இஸ்லாத்துடைய பிரதானமான கடமைகளில் ஒன்றுதான் தொடர்பை விளங்கப்படுத்துவதற்கு நான் சொல்லி ஆக வேண்டும் நாம் செய்கின்ற அந்த முதலாவது அந்த அமலை இப்ராஹிம் அலை மூலமாக அந்த அளவுக்கு நம்முடைய ஒவ்வொரு விடயங்களிலும் இப்ராஹிம் அலை சலா சம்பந்தப்படுகிறார்கள் அதே போன்று கண்ணியமானவர்களே இப்ராஹிம் அலைத்துடைய சிறுசுராயன் சில படிப்பினைகளை நமக்கு அல்லவர்களோட படித்திருக்கிறார் இது நம்மிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் மகமது சகாபாக்கள் முன்னையேத்திடமிருந்த உன்னதமான ஒரு அமல் தான் நமக்கு அவசியமான ஒரு அமல் தான் மகாசபத்து நவ் எப்பவும் நம்மை பற்றி சுய சிந்தனை நான் யார் எனக்கு இன்று எத்தனை வயது எவ்வளவு ஆயுளை கழித்து விட்டு என்னுடைய நாளாந்து என்னுடைய தொழுகையுடைய நிலைமை என்ன குரான் திலாவத்திலை என்ன என்னுடைய பண்பாடு அகலாத்துடைய நிலைமை என்ன என்னுடைய கொடுக்கல் வாங்கல நிலைமை என்ன என்னுடைய குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று தன்னை தானே சிந்தித்து முன் திட்டம் நிறுத்து கடந்த கால தவறுகளை பிரித்தி எதிர்காலத்தில் சிறந்த படிப்பினைகளோடு முன்னேற்றம் அடைகின்ற அந்த மகாசப சின்னம் இப்ராஹிம் அலேசர் சின்ன வயது செய்தார்கள் தன்னை பட்டு சிந்தித்தார்கள் இறைவனை பற்றி சிந்தித்தார்கள் நான் தானாக உருவாக இருக்க முடியாது என்னை படைத்த ஒருவன் இருக்க வேண்டும் என்று படைப்பினங்களை பார்த்து பார்த்து அல்லா இறைவன் ஒருவன் இருக்க என்பதை உள்ளத்திலே சிந்தனையாக எடுத்து சிந்திப்பார்கள் நட்சத்திரத்தை பார்த்து சொல்வார்களாம் இதோ தெரியாது என்னுடைய இறைவன் நட்சத்திரம் மறைந்தவன் சொல்வார்களாம் இது என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது என்னுடைய என்னுடைய இறைவன் மறைய முடியாது சந்திரனை பார்த்தவுடன் சொன்னார்களாம் இதோ தெரியாது என்னுடைய சூரியனை கண்டவுடன் நான் பார்த்த படைப்புகளில் இது பெரிய படைப்பாக இருக்கிறது இதுதான் என்னுடைய இறைவனோ தெரியாது என்னை அதுவும் மறைந்த பொழுது என்னுடைய இறைவன் மறைய மாட்டான் நான் இந்த படைப்புகளை நான் இறைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சின்ன வயதில் அல்லாவுடைய படைப்புகளை பார்த்து இறைவனை அல்லாவை விளங்குவதற்கு அவர்கள் முயற்சித்த அந்த நிகழ்வை அல்ல சொல்கிறார் கண்ணியமானவர்களே வாரிப பருவம் அது நிறப்புடைய நிகழ்வு தற்போது விரிவான சொல்லவில்லை படிப்பினை சொல்கிறேன் அது எத்தனை வயதில் நடந்தது சம்பவத்தை கேட்கும் பொழுது முப்பது ஐம்பது வயதில் நடந்த நினைக்கலாம் நெருப்பிலே போடப்பட்ட நிகழ்வு நடந்தது பதினாறாவது வயதில் டீனேஜ் பதினாறு வயது வாலிபருடைய ஈமான் பதினாறு வயது இறை நம்பிக்கை பதினாறு வயது வாலிபருடைய அல்லாவின் மீது உண்மையான யக்கின் தவற்குள் அல்லாத என்னை பாதுகாப்பவன் உதவி செய்யக்கூடியவன் ஆபத்துகளை விட்டு காப்பாற்றக்கூடியவன் அல்லா நாடாமல் எதுவும் நடக்காது என்ற ஈமனை பதினாறு வயதில் இப்ராஹிம் அலைசாலா நமக்கு படித்திருக்கிறார்கள் சிறசம்பவம் நடந்தன யார் செய்தார் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய வாலிபர் தான் இப்படி இதை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார் இப்ராஹிம் அலைசாலா கூப்பிட்டார்கள் செய்தது நீங்களா அவர்கள் உடர வேண்டும் என்பதற்காக இந்த கல் மண் ஒன்றும் பேசாது அது ஒரு பெரியதை பலப்பிடித்துவிட்டு இந்த பெரியது தான் தங்கதையெல்லாம் உடைத்தது கேளுங்களே பெரியவருடையம் அவருடைய கேளுங்கள் யார் உடைத்தது என்று அவரது எப்படி கல்லோடு பேச முடியாது பேசலாம் லஜிக்காக நீங்கள் நீங்கள் வணக்கம் புரிவது கள்ளும் வண்ணம் என்பதை உணர்த்தினார்கள் நெருப்பு மூட்டப்படுகிறது அதிகத்தக்கம் இவரை நெருப்பில் எரித்து இந்த உங்களுடைய கடவுள்களுக்கு உதவி செய்யுங்கள் நெருப்பில் எரிப்பதுதான் இவர் இவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தண்டனை நெருப்பு மூட்டப்படுகிறது நேர்த்தை வைத்து வைத்து விரைவு ஓட்டுவார்கள் அவருடைய கலா ஆஜர்த்திகள் என்ன நிறைவேற வேண்டுமோ நேர்த்தை வைப்பார்கள் விரைவு ஓட்டுவார்கள் பாரிய நெருப்பு மூட்டப்படுகிறது இபராகி மன்ற பதினாறு வயது சிறுவனை இளைஞரை எரிக்க முழு ஊரும் சேர்ந்து தனக்குத்தான் என்று தெரியும் தலைமறைவாகவும் இல்லை மண்டி இடவும் இல்லை முட்டுக்காலில் இல்லை அவர்களை போன்று மாறவும் இல்லை அவர்களுக்கு சரணடையவும் இல்லை குபரிசேர்க்கைக்கு முன்னர் தலை புனியவில்லை தருட்டடிக்கவில்லை முழங்காலில் விடவில்லை ஆ நானும் உங்களோடு என்று அவர்களை போன்று மாறவில்லை உருவத்தை மாற்றவில்லை தோற்றத்தை மாற்றவில்லை வளர்க்க வேண்டியதை வளிக்கவில்லை இஸ்லாமிய அடையாளங்களை கலட்டவில்லை நீங்கள் வேண்டியதை செய்யுங்கள் நடக்கும் நெருப்பில் என்னை நீங்கள் போடுவதாக இருந்தால் அந்த நெருப்பில் நான் அல்லாவுக்காக விழ தயார் ஓட மாட்டேன் ஒளிய மாட்டேன் பதினாறு வயது டீன் ஏஜ் வாணிபருடைய பதில் பெரிய தூரத்திலிருந்து ஒரு ஏவுகணை போன்ற ஒரு கருவியை செய்து மஞ்சள் தூரத்திற்கு புஷ்பார்கள் அப்படியே கிட்டே போய் போட முடியாது போடுகின்றவன் கருகி அவ்வளவு பெரிய நெருப்பு போடுகின்றவன் கருகாமல் இருக்க தூரம் இருந்து வீசினார்கள் விழுந்தார்கள் கண்ணியமானே வெளிரங்கத்திலே கசப்பான வெளிரங்கத்திலே நெகட்டிவ் ஆன வெளிரங்கத்திலே இறுக்கமான வெளிரங்கத்திலே பார்ப்பதற்குள் இனிப்பை தருவார் என்பதற்கான எதிர்மறையான சூழலில் நேர்மறையான முடிவுகள் வரும் சிரமத்துக்கு பின்னால் இலேசு வரும் நெருக்கடிக்கு பின்னால் விசாலம் வரும் துக்கத்துக்கு பின்னால் சந்தோஷம் வரும் அதுக்கும் ஒரு சிறந்த ஒரு படிப்பினை நெருப்பு பறவைகள் கூட மேலால் பறக்காதாம் அந்த ஏரியாவில் அந்த நெருப்புகள் கூட தூரமாகத்தான் பறக்கமாம் அப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிற மூத்தப்பட்டது பெரிய நெருப்பாக மாற வேண்டும் அதில் வேண்டும் போட்டவுடன் கருக வேண்டும் அல்ல மலையை பொலிய வைத்து நெருப்பை நூத்திருக்கலாமே மழையை பொழிவித்து நீரின் மூலம் நெருப்பை அணைத்திருக்கலாமே அது பொதுவாக எல்லோருடைய புத்திக்கும் படும் தண்ணீர் கூடினால் நெருப்பு அணையும் நெருப்பு கூடினால் தண்ணீர் எங்கு தண்ணீருடைய பெருமானம் கூட இருக்குமோ அளவு கூட இருக்குமோ அங்கு நெருப்பு நூறும் எங்கு நெருப்பு கூட இருக்குமோ தண்ணீர் வற்றும் நெருப்பை தண்ணீரால் அணைத்தால் சின்ன பிள்ளைக்கு தெரியும் தண்ணீர் நெருப்பை அணைக்கும் என்று அன்பர்களே நெருப்பெரு இடையோமத்தை கட்டிய கயிறு போட்டவுடன் எரிந்தது கட்டி தான் போட்டார்கள் கருகுவார் அப்படிப்பட்ட நெருப்பு ஓடி வரக்கூடாது தப்பி வரக்கூடாது ஓடி தப்பா கட்டி போட்டார்கள் எல்லாமே லக் பண்ணப்பட்டு போட்டாலும் அல்லா நினைத்தால் அன்ல பண்ணுவார் அந்த கூண்டை அல்ல சிறப்பார் அல்லா நம்மை பாதுகாப்பார் நெருப்போடு பேசினே நீ குளிராக சாங்கமானதாக தாங்க முடியுமான நல்ல அளவுக்கு தேவையான குளிர் பொருத்தமான கிளைமேட்டாக நீ மாறிவிடு இப்ராஹிமு நெருப்பு நெருக்கடிய அந்த தன்மை அல்ல மாட்டினா நெருப்பின் கட்டுப்பாடு அல்லாவிடம் நாற்பது நாட்கள் உள்ளே இருந்தார்கள் எழும்பி வந்தார்கள் பதினாறு வயது வாலிபடின் ஈமானிய சாதனை இறை நம்பிக்கை சோதனைக்கு முகம் கொடுக்கின்ற செலேஞ்சுகளுக்கு சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற தைரியம் அந்த பரம்பரை தான் நாம் அன்பானவர்களே பின்னர் கேட்கப்பட்டதாம் வாழ்க்கையிலே நீங்கள் என்ஜாய் பண்ணிய நாட்கள் மிக சௌகரியமாக மிக நிம்மதியாக மிக என்ன நல்ல கம்ஃபர்டபிளாக நீங்கள் இருந்த காலம் என்று சொன்னார்களாம் நெருப்பில் இருந்த நாட்கள் ஜொலியா இருந்த நினைத்தார்கள் அழிக்க நினைத்தார்கள் எரிக்க படிப்ப என்ன சோதனை என்ன நெருக்கடி எந்த ஆபத்து வந்தாலும் உதவி தேட வேண்டும் அல்லாவிடம் அவர்களிடம் முத்துக்கால் விடக்கூடாது கும்பிட அவர்களுடைய கலாச்சாரங்களிலே பங்கெடுத்து அவர்களை விட ஒருபடி மேலே அவருடைய சம்பிரதாயங்களை தலை தலைமையில்தான் நடத்தக்கூடாது உதவி ஒத்தாசி மனிதாபிமான பணிகள் வேறு விடயம் அவர்களுடைய மத அனுஷ்டானங்களிலே நம்முடைய மத அனுஷானத்தை விட ஒருபடி மேலே செய்ய போகக்கூடாது சமூகத்தை குத்துச்சுவராக்க கூடாது என்பது ஒரு படிப்பினை இப்ராஹிம் அலைனா வயது வாலிபர் ஐம்பது அறுபது எழுபது வயது தந்தைமார்களுக்கும் பாட்டன்மார்களுக்கும் படித்து தருகின்ற சம்பவம் ஒவ்வொரு சம்பவமும் படிப்பினை அந்த சம்பவத்தை ஒரு கூட்டி சொல்லிவிட்டேன் அடுத்த நிகழ்வுதான் தென்னிமார்களை பெரிய தந்தை பெரியப்பா தந்தை அவரால் ஏற்பட்டார் தொழிற்சாலை அதிபர் அந்த பொருட்களை இணைப்பதற்கு மக்களை தூண்டுகின்ற பொருட்களை தயாரிக்கின்றவர் தான் தந்தை ஒரே வீட்டுக்குள் மகன் ஈமான் அல்லாவுடைய ஏகத்துவம் தந்தை அதற்கு நேர்மாட்டமான ஒரு சூழலிலே தந்தைக்கு அழகாக முறையில் பேச வேண்டும் அந்த தாய் தந்தை காசிர்களாக முசிரிக்குகளாக இருந்தாலும் கௌரவமாக பேச வேண்டும் இணை வைப்பாளர் ஏகத்துவம் இறை நம்பிக்கையை தோன்றுகின்ற அழைக்கின்ற இவர் தந்தையோடு எப்படி பேசினார் அந்த இணை வைப்பை தோன்றுகின்ற வேலையில் ஈடுபடுகின்ற தந்தையை பார்த்து பாசி பாதியே காப்பிரே முஸ்லிக்கு இணை வைப்பாளரே என்ன அல்லாவுடைய விரோதி என்று பேசவில்லையா அபத்தி என்னுடைய அருமை தந்தையே முஸ்லிக்கான அல்லாவுக்கு மாற்றம் செய்கின்ற அல்லாவுடைய விரோதியான தண்டனை தந்தையை கூட கூப்பிடவும் அன்பு தந்தையே மரியாதைக்குரிய தந்தையே பாசமிகு தந்தையே தாய் தந்தையோடு பேச வேண்டும் ஒரு பிள்ளையாக ஒரு கையில் அந்த சிறு பராயத்தை எப்படி பெற்றோரோடு கண்ணியமாக நடத்த வேண்டும் என்ற பெருவர்களுக்கான பெற்றோர்களை மதிக்கின்ற படிப்பினையும் இப்ராம் அலிசாத்துடைய பாடத்தில்தான் படித்து தருகிறார் அபத்தி புத்தி சொல்லுகிறார்கள் இப்படி வணங்க வேண்டாம் திருப்பி வைக்க வேண்டாம் கூப்பிட்டு வணங்க வேண்டாம் கைத்தான கட்டுப்பட வேண்டாம் இப்ராஹிம் பிரச்சாரத்தை நிறுத்தி நிறுத்தாவிட்டால் கல் எறிந்து கொள்வேன் எறிந்து கொள்வேன் தந்தையுடைய வாய்ந்த எங்கேயா தொடங்கிய கண்ணுக்கு முடிச்சா போயிருது அப்போ என்ன கல்லா என்ன கொள்வீங்களா நான் யார் நான் முடியாது அழிஞ்சிருவீங்க நாசமாயிருவீங்க இப்ராஹிம் வாக்கு கொடுத்தார்கள் தந்தைக்கு ஒரு முஸ்லிப்புக்கு கொடுத்த வாக்கையே நிறைவேற்றினார்கள் முஸ்லிம்களுக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுகிறோமா ஒரு வேர்ட் கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் முஸ்லிக்கியங்களுக்கு குப்பாறுகளுக்கு உங்களுக்காக இசைகுபார் செய்வேன் வாக்கு கொடுத்தார்கள் இப்ராஹிம் வாஜகா ஐயா இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கு செய்த இசைகுமார் இருக்கிறதே அது நாங்கள் அனுமதித்த இசைகுபார் அல்ல அவர் தந்தைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார் ஒரு முஸ்லிக்கான மனிதனுக்கு கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றுங்கள் என்பதை ஆரம்பிக்கிறது கண்ணியமான தாண்டி போகிறார்கள் குழந்தை இல்லை எவ்வளவு சோதனைகளை தாண்டி வந்தவர்கள் எல்லா சோதனைகளையும் வெற்றி பெற்றார்கள் எதிர்ப்பு அல்லாவுக்காக எல்லாவற்றையும் சகித்தார்கள் அப்படியே திருமணம் முடித்து நீண்ட காலம் போகிறது மனதிலே ஒரு ஆதங்கம் எனக்கு ஒரு குழந்தை தேவை ஆனால் நம்பிக்கை இழக்கவில்லை எதிர்துவா ஆயுதம் துவா கண்ணியமன எப்பொழுதும் நமக்கு வழியை பிறக்கும் அதிகமா துவாக்களில் ஈடுபட வேண்டும் நிராசையாக கூடாது என்பதற்கான நல்ல குழந்தைகளை தா அன்பளிப்பாக தா நன்கொலையாக தா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வயோதிபருவத்திலே இஸ்மாயில் என்ற குழந்தை கிடைக்கிறது முதலாவது குழந்தை கண்ணியமனே முதல் மனை விசாரணை சலாம் அவர்கள் குழந்தை இல்லை அங்கே ஹராஜம் அந்த அரசனுடைய அன்பளிப்பாக கிடைத்த படைபடை பெண் அடிமை பெண் அந்த அந்த பெண் பெண்ணோடு இஸ்மலிசாலாம் அலிசலாம் கொடுத்து அவர்களுக்கு இஸ்மலிசலாம் கிடைத்தது அதுக்கு பின்ன சாரா அலை சலாத்துக்கு இஸ்மலிசலாம் கிடைத்தது நான்கு மனைவிமார்கள் மொத்தம் முதலாவது குழந்தையே கிடைக்கிறது வயோதிபருவத்தில் இப்ராஹிம் அலிசலாத்துக்கு பத்துள்ளது பதின குது குழந்தை கிடைத்ததே வயோதிப பருவத்தில் வயோதிபம் ஆரம்பித்த பிறகு இஸ்மாயில் நன்றி செலுத்தினார்கள் அலமது எனக்கு வயோதிப பருவத்தில் பாருங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினார்கள் அந்த நன்றி வார்த்தையை பாருங்கள் வயோதிபருவத்தில் இஸ்மாயிலையும் எனக்கு இரண்டு குழந்தைகளுக்கு நன்றி செலுத்தினார்கள் மேலதிகமாக இன்னும் எட்டு அல்லது ஒன்பது குழந்தைகளை அல்லாஹ் ஏனைய மனைவி மூலமும் கொடுத்தான் நீங்க நன்றி செலுத்தினால் நிச்சயம் நாங்கள் அதிகரிப்போம் இன்னும் அதை கூட்டி தருவோம் என்பதற்கும் கட்டுப்பாட்டான களப்பற்ற முஸ்லிம் அதே நேரம் நின்று வணங்கக்கூடிய நல்ல ஒரு வணக்கசாலி அதே போன்று ஒரு சமூகத்திற்கொப்பான தனிநபர் ஒரு கம்யூனிட்டிக்கு தனிநபராக இருந்து ஒரு கம்யூனிட்டி செய்ய வேண்டிய சாதனைகளை புரிந்தவர் சமூகத்தை இன்னும் நல்ல முன்னுதாரணமிக்க தலைவர் பின்பற்ற தகுதியான ஒரு முன்னுதாரணம் நன்றி செலுத்தக்கூடியவர் அதில் ஒன்றுதான் வயோதே பருவ இரண்டு குழந்தைகளை நடித்திருந்தார்கள் மேலதிகமாக ஒன்பது குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தார் மொத்தம் நான்கு மனைவிமார்கள் வரலாற்றில் பிள்ளையோட பெயரோடும் வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது முதல் குழந்தை கிடைத்ததே வயோதீவ பருவத்தில் எனவே து நம்பிக்கை நியமசேகலுக்கு நன்றி செலுத்தினால் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு நிராகையாக அல்லாவிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற பல படிப்பினைகள் முதலாவது குழந்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு செல்ல குழந்தை இஸ்மாயில் ஓடியாறி விளையாடுகின்ற பருவம் எங்கு போன தந்தையோடு சொத்திக் கொண்டு ஓடுகின்ற பருவம் இப்பொழுது அடுத்த சோதனை அல்லா டக் பண்ணுகிறான் என்ன நீங்கள் அந்த குழந்தை அறுக்க வேண்டும் எப்படி இருக்கும் ஒரு வார்த்தை கேட்டார்களா இந்த குறுக்கு கேள்வி கேட்பது குதர்க்கம் புரிவது என்ன இரக்கம் உள்ள நிகழ்ச்சிய பகுத்தறிவை பாவித்தார்களா அல்லாவுடைய கட்டளை பாதிக்காதீர்கள் அடுத்த படிப்பினை பகத்தறிவு வாதத்தை குரானோடு நீங்கள் ஒப்பிட்டு குரானை தாழ்த்தி உங்களுடைய பகத்தறிவை உட்படுத்தாதீர்கள் குரான் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் இறை கட்டளைகள் எல்லா நேரத்துக்கும் பொருந்தும் என்பதை இந்த படிப்பினையே நாங்கள் பார்க்கிறோம் என்ன ாய் நீதாய் அவனுக்கு ஒன்றும் கேட்கவில்லை அறுக்க மாதா தாரா சம்பவம் சுருக்கமா விடயத்தை அன்பு மகனே அன்பு மகனே கணவன் கண்டேன் கனவில் நபிமார்களுடைய கனவும் சின்ன பிள்ளை தானே அந்த பிள்ளையிடம் அனுமதி கேட்கவில்லை அந்த பிள்ளையை கொஞ்சம் பக்குவப்படுத்தி இந்த விடயத்தை புரிய வைப்பதற்கு உங்களுடைய கருத்து உங்களுடைய என்ன மகனே உங்களுடைய ஒப்பீனியன் என்ன பிள்ளை ஏலாது என்று சொன்னால் அறுக்காமல் விடுவதற்கான கேள்வி அல்ல பிள்ளையுடைய மனதை கொஞ்சம் முன்னேற்பாடு முன் முன் தயாரிப்பு செய்வதற்காவது ஆயத்தப்படுத்துவதற்காக அந்த இரத்தம் ஈமானிய ரத்தம் பதினாறு வயதில் நெருப்பில் போடப்பட தயாராகிய பொழுது ஓடாத மனதோடைய ரத்தம் கேட்டு கேட்டு எண்பதை தாண்டி அல்லாவிடம் குழந்தையை பெற முடியும் என்ற எக்கையில் உள்ள மனதோடைய ரத்தம் இந்த ரசம் எப்படி இருக்கும் அந்த பிள்ளை எப்படி ஆக இருக்கும் தாயுடைய பராமரிப்பு தாயுடைய பராமரிப்பு தாய் மார்க்கப்பட்டு தாயுடைய இறையினே தத்துவம் அந்த தத்துவம் பிள்ளைகளை அழகாக வளர்த்தது அவர் என்ன சொன்னார்கள் தன்னுடைய தந்தைக்கு யா அபத்தி என்று பேசினார்கள் என்னுடைய அருமை தந்தையே இஸ்மாலிசா தன்னுடைய தந்தைக்கு இவர் பேசுகிறார் யா அபத்தி உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட இரண்டு கருத்து நீங்கள் அறுக்கும் பொழுதும் இருப்பேன் அந்த அறுவைக்கு பின்னால் மறுமையிலும் பொறுமையாளர் பட்டியலில் எழுப்பப்படுவேன் அறுத்தார்கள் முனைந்தார்கள் கத்தியை வைத்தார்கள் கத்தியை அறுக்கவில்லை அந்த நெருப்பின் எரிக்கும் தன்மையெல்லாம் எடுத்தான் பொசுக்கும் தன்மை அல்ல எடுத்தான் இங்க கட்டியின் அருக்கும் தன்மை அல்ல எடுத்தான் அறுக்கிறார்கள் அறுக்கிறார்கள் அறிவுடவில்லை அன்பானவர்களே அல்ல அறுக்க தயாராகிறாரா சத்தியா நீங்கள் கண்ட கனவை சொல்லப்பட்ட கட்டளை நிறைவேற்றி விட்டீர்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் அதுக்கு பதிலாக சுவர்க்கத்தில் இருந்தல்ல ஒரு கன்றை கொடுத்து அல்லா நெசன்மறியாட்டை கொடுத்து அல்லா இருக்க சொன்னார் அதுக்கு பரிசன்னே இது ஒரு கட்டம் கைக் குழந்தையும் மனைவியையும் விட்டுவிட்டு வாருங்கள் அதுக்கு முன்னால் உள்ள நிகழ்வு பாலூட்டும் வயதில் உள்ள குழந்தை பிள்ளையுடைய தாய் கொஞ்சம் ஈட்டம்பளம் கொஞ்சம் நீர் கொடுத்து மக்கள் இல்லாத இடம் காமத்துள்ளாவுக்கு பக்கத்திலே கண்ணு கட்டுகின்ற தூரம் எங்கு பார்த்தாலும் பாலைவனம் விட்டுவிட்டு விட்டு அல்லாவுடைய மார்க்கத்துக்காக அல்லாவுடைய கட்டளைக்காக வெளியாகிறார்கள் துவா கேட்கிறார்கள் முதலாவது இந்த பைத்திகள் மகார் ரவி அல்லா என்னுடைய குடும்பத்தின் சிலரை புனிதமான அந்த புனித பக்கத்திலே விட்டு விட்டு பயிர் பட்டியலும் கிடையாது மரண் கடி கொடிகளும் கிடையாது மனிதர்களும் நீ முதலாவது கொஞ்சம் ஈச்ச பழம் தான் கொஞ்சம் தண்ணி தான் நீ அவர்களுக்கு வரவழைக்கின்ற அமலுடைய டுவா தீனுடைய துவா அல்லாவுடைய கட்டளை உடைய என்ன ரப்பன் அலி முஸ்தலா ரப்பே இவர்கள் சொல்ல வேண்டும் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை இப்ராஹிம் ஹைசகர் சம்பவத்தினோட நமக்கு எல்லா தேவைகளையும் தொழுகையினூடாக அல்லாவிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற அந்த படிப்படை இரண்டு பேர் ஒருவர்கள் தொழுகை கடமை ஒருவர் குழந்தை பன்மையான துவா சிங்களாக அல்ல துவா புளூரலாக துவா பன்மை சொல்லிலே துவா பரம்பரைக்கே துவா இருப்பது மனைவியும் கை குழந்தையும் பன்மை சொல்லிலே துவா கேட்கிறார்கள் இவர்கள் என்றால் பரம்பரைக்கு துவா அப்படி அந்த அந்த ஓட்டம் சன்னி தேடி ஏதோ ஏதாவது கிடைக்கும் தேடி ஓடிய ஓட்டத்தை ஹஜ் உங்காவுடைய கட்டாய கடமைகளில் ஒன்றாக அல்ல ஆகியிருக்காரு ஏழாவது சுற்று முடிகிறது ஒரு சட்டம் கேட்கிறது பிள்ளை காலை அடித்து அணுகிறது அங்கிருந்து நீர் வெளியாகிறது பாறைவனத்தில் எத்தனை அடிகள் தோண்டினால் நீர் வரும் என்பது தோண்டி பார்த்தால் தான் தெரியும் அந்த கண்ணியம எவ் அடியிலே நீர் இருக்கும் தெரியும் தோன்றவில்லை எந்த முயற்சியும் அனுப்பினான் தோன்றவை தான் கண்ணியமணே ஜம் ஜம் ஒரு கருத்திலே போதும் போதும் நிறுத்திக் கொண்ட வார்த்தையை பார்த்தார்கள் சொன்னார்கள் இஸ்மாரைகள் ரஹ்ம செய்வானாக அந்த தாய் போதும் போதும் என்று நிறுத்தி இருக்காவிட்டால் அது பெருக்கெடுத்தோடும் நீர் ஊக்காக பெரிய ஆறாக ஓடி இருக்கும் அது சந்தம் ஆறாக ஒரு நீர் ஊக்காக ஓடி இருக்கும் என்றாலும் இன்று வரைக்கும் வத்தாத கிணறாக கோடான கோடி லிட்டர்கள் அறந்தப்படுகின்ற நில அங்குமிங்கு விநியோகிக்கப்படுகின்றன போகின்ற ஆட்சிகள் உருவாக்கும் போது எல்லோருமே தன்னுடைய வீடுகளுக்கு குறைந்தது கண்ணியமான ஐந்து பத்து லீட்டர்கள் கொண்டு வருகிறார்கள் எத்தனை கோடான கோடி லீட்டர்கள் இதுவரைக்கும் பம்பன் எடுக்கப்பட்டிருக்கின்றன வாழ்க்கையில் ஒரு நியூஸிலே இந்த சந்தம் கொஞ்சம் தண்ணி குறைந்து விட்டது வற்றி விட்டது எனவே சந்தம் யாரும் கொண்டு போக என்று தடுக்கப்பட்ட கிடையாது வேறு காரணங்களுக்கு வந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் வற்றியது என்பதற்கு கிடையாது அந்த குடும்பத்துடைய தியாகம் அந்த இஸ்மாயில் என்ற குழந்தையின் அழுகையும் பறக்கவுக்காக இப்படியான பண விடயங்களை இப்ராஹிம் வாழ்க்கை படிப்பில் நமக்கு தருகிறது அத்தோடு ஹஜ்ஜுடைய பாக்கியம் என்பதும் யாரெல்லாம் அஜிக்கு போவார்களோ ஒவ்வொருடைய ஹஜ்ஜிலும் இப்ராஹிம் அலேஸ்வரா குரலுக்கு பங்குண்டு அவர்களைத்தான் அல்லா காபத்தில்லாது கட்டுகின்ற பாக்கியத்தையும் கொடுத்தான் அதைக்கு உதவியாக மகன் இஸ்மாயில் அலிஸ்வலாச்சான் அப்படின்னு ஒரு சித்தாட்டிலே பார்த்து அந்த குழந்தை காலடித்து கண் அழுகின்ற பொழுது சந்தம் வெளியாகிய பொழுது அந்த சொன்ன நன்மாராயத்தில் ஒன்றுதானாம் தாயிடம் இந்த அல்லாஹுடைய காபத்துல்லா இருக்கிறது இந்த பைத்துல்லா இல் ஹராம் புனிதஸ்தலம் இதை இந்த குழந்தையும் இந்த குழந்தையுடைய சந்தையும் தான் புனர் செய்வார்கள் பிள்ளை அழகின்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த பிள்ளையும் இவருடைய தந்தை இப்ராஹிமும் இந்த காபத்துல்லாவை கட்டுவார்கள் என்ற நன்மாராயத்தை குழந்தை பருவத்திலேயே ஜிபலேஸ்வரர் சொல்லிவிட்டு போனார்களாம் அப்படி கட்டினார்கள் கட்டி முடித்தார்கள் தந்தைக்கும் மகனுக்கும் நன்மை போய்கொண்டே இருக்கின்றன அந்த அஜுடைய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கு நசிபாகுவானாக அதோட ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கு ஒரு அமலாக சில அமல்களை நவியோக நமக்கு நடிக்கிறார்கள் ஒன்று அரப்பாவுடைய நோன்பு அடுத்தது குர்பான் அரப்பாவுடைய வரவேற்கத்தக்கது அல்ல ஹஜிக்கு செல்லாதவர்கள் அரப்பாவுடைய இரண்டு வருடங்கள் என்ற பெருநாளைக்கு முந்தைய தின ஒன்பதாவது நாள் அந்த நோன்புலே கவனம் செலுத்துவோம் அடுத்தது கண்ணியமான இறுதி கட்டத்திலே ஒரு சில நிமிடங்கள் முதலாவது விளங்க வேண்டும் என்னுடைய சிறப்பெண்ண இது இப்ராஹிம் அலிசலாத்துடைய மகனை அறுக்க துணிந்த பின்னணி அப்ப நான் நம்முடைய பணத்தை செலவழிக்க பின் வாங்கக்கூடாது அவர்களுடைய கட்டளைக்கு முன் வந்த அந்த பின்னணியில் வந்த அமல் தான் பொறுபா அதுதான் மனம் கொடுங்கள் இன்னும் கௌசர் ஒரு சரிவான நல்லாம் வாக்கியங்களை நன்மைகள் வந்திருக்கிறோம் உடையாமல் அல்லாவுடைய கட்டளை நபியாவுடைய வழிமுறை கட்டாயமான கட்டாயம் செய்ய வேண்டும் கட்டாயமான ஒரு சொன்ன வசதி உள்ளவர்கள் முடிவு எண்ணம் இல்லாமல் உதவையா கொடுக்கின்ற ஐடியா இல்லாமல் வசதி இருந்தும் நான் கொடுக்க மாட்டேன் எங்களுடைய சொல்கிறதுக்கு கூட வசதி இருந்தும் குர்பான் கொடுக்காதவர்கள் தகுதி இல்லை நம்பர்கள் ஒதுக்கினார்கள் அவர்கள் எப்படி அவாய்ட் பண்ணினார்கள் இக்னோர் பண்ணினார்கள் குரபான் கொடுக்க வசதி இருந்தும் கொடுக்கின்ற ஐடியா வைக்காதவர் முடிவு செய்யாதவர் நீச்சி வைக்காதவர் எங்களோடு சேர்ந்து பெருநாள் சொல்லவும் வர வேண்டாம் அவ்வளவு எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு அமல் கவலையும் கேவலமும் அதுவும் மாபியாவாக மாறி வருகின்ற காலம் நம்முடைய சமூகத்தில் செம்பளமும் மாபியாதான் ஏழைகளுடைய வயிற்றுக்கு அடி நம்முடைய ஜனாதாக்களை வைக்கும் ஒரு கூட்டம் சம்பாதித்தார்கள் மத அனுஷ்டானங்களை வியாபாரமாக்க வேண்டாம் இதைத்தான் நான் ஊட்டிச் சொல்கிறேன் இதே ஒரு சீசன் வியாபாரமாக சீசன் மாற்றா அவ்வளோ தந்தான் சீசனை ஏப்ரலிலே இரண்டு மூன்று சீசன்களை ஒன்றாக அல்லதாங்க சீசனை அனுபவித்து விட்டோம் இது பணம் சம்பாதிக்கின்ற சீசன் அல்ல ஒருத்தல் கண்ணியமான உதாரணம் ஒரு ராத்தல் ஆயிரம் ரூபா அது குர்பான் ஒரு ராத்தல் இரண்டாயிரம் ரூபா பணம் சம்பாதித்த அந்த பணம் குறிங்கோளாக கொண்டு சம்பாதிக்கின்ற காலம் அல்ல இது ஒரு விவாதத்திற்கு உதவி செய்கின்ற ஒரு வியாபாரமாக பார்க்க வேண்டும் ஒன்று அடுத்த கண்டிப்போக்கு போட்டி வியாபாரம் செய்து என்ன நான் தான் கூட நிற்க வேண்டும் நான் தான் நடக்க வேண்டும் என்னிடம் பிராணிகள் எடுக்க வேண்டும் சில ஊரளே சில ஊர்களுடைய கட்டுப்பாட்டை ஒரு இரண்டு பேர் வைத்துக் கொண்டும் மாடு என்னிடம் எடுக்க வேண்டும் நாடு என்னடம் தான் வாங்க வேண்டும் அப்படி உங்களுக்கு உரிமை தந்தது அவரது அவர்கள் எங்கும் குடியேறினாலும் அவர்களுடைய உரிமை கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு ஊரில் இருக்கிறதா இல்லை எனக்கு தெரியாது சில ஊர்களில் இருக்கிறது மாடென்றால் அவர்தான் அவருடைய மாடெடுத்தால் தான் உசையான நிறைவேறுவது போன்று ஒரு வகையான ஒரு ஒரு அதிகாரம் இது உங்களுக்கு நலவானது அல்ல பரக்கட்டானது அல்ல இது அவர் விலையைக்கு அடுக்க வேண்டும் கனவனில் அறுத்து உரித்து நிறுத்தி குர்பான் கொடுக்கின்ற சில முறைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் மாட்டை பேசி அறுத்து உரித்து நிறுத்தி அது இமாம்களுடைய கருத்தனை அப்படி குருபான் கொடுப்பதை தவிர்ப்பது எல்லாம் நல்லம் ஏன் தெரியுமா அறுப்பதற்கே யாரோ அறுக்கிறார் எதற்கோ அறுக்கிறார் அறுக்கின்ற நபர் வியாபாரத்தான் இரத்தக்கத்து கீழே விலமுன்னால் அல்லாவிடம் அந்த குருபான் கொடுத்தவருக்கு ஒரு அந்தஸ்தை அல்ல கொடுக்கிறான் அந்த அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும் வேறொருக்கும் பொழுது யாவாறு யாவாரத்துக்கு ஐந்து பேர் ஏழு பேர் பங்குபட்டு மாட்டை வாங்கி அருங்கள் அதுக்கு பின்னாலே உரிசி நிறுத்தி வாங்குகிறோம் இது அப்படியொரு குருபான் முறை வரவேற்கத்தக்கது அல்ல என்பது இமாம்களுடைய ஆய்வின் முடிவு எனவே கண்ணியமான அதிலே முறைகளை பேணிக் கொள்ளுங்கள் இரத்தக்கட்டு கீழே விலமுன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன முடியுமா இருந்த நாங்கள் அழைப்பது அனுபவம் இருந்தால் சமூகம் அளிப்பது ஒரு சிறப்பு அமல் விளையங்களை காட்டப்படும் நான் ஊன் மூன்று முடிக்கிறேன் ஒன்று மனதில் ஆழமாக வயோதிப்பு பருவத்தின் நீண்டு நாட்களுக்கு பின்னர் தவமிருந்து ஏங்கி ஆதங்கப்பட்டு கிடைத்த குழந்தை மனமு வந்து அறிக்க முன் வந்த இப்ராஹிம் அலிசலாத்துடைய அமலை மனமு வந்து எந்த விதமான சட்டவிரோதமும் இல்லாமல் எந்தவிதமான இருத்தடிப்புகளும் இல்லாமல் எந்த டிமாண்ட் விலைகளும் இல்லாமல் வசதி எல்லோரும் உரிய நேரத்தில் விலைக்கு ஆடுகளையும் மாடுகளையும் வாங்குகின்ற உதவியான வியாபாரிகளாக நாம் மாற வேண்டும் அறுக்கின்றும் வழிகாட்டல்களை உடன் பெற வேண்டும் ஒரு நாளைக்கு ஆண்டு எடுத்து வெளியாகிவிட்டு கொடுத்து விட்டு அடுத்த மாட்டை அடுத்த ஆட்டை நோக்கி ஓட வேண்டும் என்ற பணம் சம்பாதிக்கின்ற அந்த ஆசையிலே நீங்கள் மக்களுடைய குர்பானிகளை பாலாக்க வேண்டாம் அதற்கு இடமளிக்கின்ற குருபான் கொடுக்கின்றவருடைய தான் அணியும் எனவே அரைக்கின்றவர் கூலி கருத்தாலும் அவரது ஈமான் தாரியாக ஒரு தொழுகையாளியாக அமல் எடுக்கிறது தொழுகை இல்லை தொழுகை தொழுகை இல்லை தொழுகை இல்லாதவர்கள் தொழுகையுடைய வாடகையும் இல்லாதவர்களை உங்களுடைய புனிதமான அமலிலே போட்டால் உங்களுடைய பொறுப்பானுடைய நிலைமை என்ன என்பதையும் சிந்தித்து பாருங்கள் ஈமான் இருக்க வேண்டும் அவர் ஒரு பயம் உள்ளவராக இருக்க வேண்டும் உண்மையான ஒரு இருக்க வேண்டும் அந்த அறுவை பணிகளில் ஈடுபடக்கூடியவர் சட்ட நாட்டு சட்டங்களை பேணிக் கொள்ளுங்கள் அனுமதிக்கப்படாத முறைகளை கொண்டு செல்வது வருவது கட்டி போடுவது தீனி கொடுக்காமல் இருப்பது ஒரு ஒட்டகம் அழுகிறது நபம் அற்புதம் அந்த பாசை விளங்கியது கேட்டார்கள் என்ற ஒட்டகத்து சொந்தக்காரன் யார் நான் தான் ஒரு வந்தார் என்ன நீ வேலை வாங்குகிறாய் சரியா தீனி போடுவதில்லையா தின்ன கொடுப்பது இல்லையா அதுக்கு ஹார்ட் ஹார்ட் பேர் கிடைக்க நீங்கள் அதை தின்ன போடுவது இல்லையாம தீனி போடுவது இல்லையாம வாய்ப்பேற்ற முடியாத இந்த மிருகங்கள் விடயத்திலே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்ல தண்டிப்பான் என்றோடு கடந்து செய்யக்கூடாது அறுக்கின்ற கத்திகளை பார்த்துக் கொண்ட பொழுது இன்னொரு அடுக்கும் பொழுது அது பயந்து மிரடுகின்றது கூப்பிட்டார்கள் ஏய் அந்த ஒட்டகத்தை இரண்டு கடலை நீ கொள்ளுகிறாய் ஒன்று நீ பொழுது முறையாக இன்னும் இல்லீகலாக சட்டவிரோதமாக உயிரோடு கொள்கிறாய் ஒன்று பார்த்துக் கொண்டிருக்கும்போது என்னுடைய அறுக்கள் பத்து பயணத்தை கட்டி போட்டு எல்லாவற்றை செய்கிறோம் அல்லாவுக்கு பயந்து கண்டபடி செய்கிறோம் பயன்படாமல் எனவே சட்டத்துக்கு முன்னால் இருக்கின்ற அதை விட இருமடை அல்லாவுக்கு பயந்து செய்ய வேண்டும் அதே நேரம் மூன்றாவது விடையை நான் சொல்லுகின்ற இரண்டு விடையை சொல்லிவிட்டேன் வியாபாரமாக்க வேண்டாம் இந்த அமலை மனம் வந்து கொடுங்கள் கூலிக்கு செய்கின்றவர்கள் அதை ஒரு வணக்கமாக செய்யுங்கள் மூன்றாவது சொல்கிறேன் இந்த கூட்டு குர்பான் என்பது கண்ணியமான பங்கெடுப்பது என்பது முழு மாடு கொடுக்க வசதி தனக்கு ஒரு மாடு கொடுக்கின்ற வசதியை வைத்துக்கொண்டு முப்பதினாயிரம் இருபத்தி ஐயாயிரம் நாப்பதினாயிரம் சேர் சேருவதல்ல அவருடைய அமல் அவர் தனிமாடு கொடுப்பது தான் அவருக்குரிய கடமை அல்லாவுக்கு தெரியும் அவருடைய பேங்க் பலன் தெரியும் அவருடைய பண மிகுதி உங்களுடைய மனசை சொல்லும் குறைக்க வேண்டியவன் அத்தியாவசிய தேவைகள் குழம்பு வேறுவடையும் செலவாகினா வேறுபடையும் பணம் இருந்தால் தனி குருபான் அதுதான் சிறப்பு கண்ணியமானவர்களே அவருடைய கழிவுகள் குடல்கள் எல்லாமே அவருடைய நகங்கள் எல்லாம் தோள்கள் எல்லாமே நீதான நிறுத்தப்படும் நாம் செலவுடயங்களை வீசுவோம் முள்ளுகளை வீசுவோம் கால்நகங்கள் வீசுவோம் சாப்பாட்டு சக்திகளை சமைக்காதது கூட நம்முடைய சொல்லப்பட்ட விடயங்களை சிந்தனை கிடைப்போம் இன்னும் உலகம் படிப்போம் மத்திய நிர்வாகிகளும் மக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வோம் குடும்பம் கொடுக்க நினைக்கிறது இயற்றி வைத்தவர்கள் அவர்கள் என்னென்ன முறையில கையாள வேண்டும் எப்படி அதை செய்ய வேண்டும் என்ற வெளிப்படுற நிகழ்ச்சிகளையும் நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் நடக்கும் பொழுதும் அதில் கலந்து கொண்டு பயன்பெறுவோம் மகானா இப்ராம் அலிவலா முழு பண்புகளையும் ஈமான் அவருடைய பண்பாடு மனதை எல்லாவற்றையும் நம் அனைவர்களின் தருவோயாக முனை பெற்றோருடைய பாவங்களை மனு தருளோயாக மனை மக்களுடைய பாவங்களை மனு தரோயாக பூரா முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மனுத்தரவையாக ஈமானை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளைத் தருவாயாக பல புனிதமான காலங்களை எதிர்நோக்கியிருக்கிறோம் நமக்கு அந்த ஹஜ் உடைய பாக்கெட் தினத்தை மாற்றுவாயாக குடும்பம் சகிதங்களுடைய காபல் தரிசிக்கக்கூடிய பாக்கெட்டு தருவாயாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜான ஹஜ்ஜை மாற்றுவாயாக யார் யார் நம்ம உறவுகள் நம் நாடு நாட்டு நாட்டு மக்கள் உலக முஸ்லீம்கள் ஹஜ்ஜிக்காக சென்றிருக்கார்களோ சென்று கொண்டிருக்கார்களோ அவர் அனைவருடைய ஹஜ்ஜிகளை ஏற்றுக் கொள்வாயாக அவர்களுடைய வாக்கள் இனங்களுக்கு பங்கு தருவாயாக அவர்களையும் யார் யாருக்குள்ள குர்பானுடைய அமலில் அதனோட ஏழைகளுடைய பச்சைகளை போக்குகின்ற பாக்கெட்டு தருவாயாக வாழ்ந்து கனிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கெட்டை நம் அனைவரைக்கும் தருவாயாக